செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக விற்கப்போகள் அருள்மிகு முத்துமாரியூள் திருக்கோவில் தனியா அவர்களே கோவில் தொண்டர்களே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ சூரிய சதகம் தொடர்பு உன்னியாசத்தின் இன்றைய உபயதாரர்களான திரு எம் கருணாகரன் அவர்களே திருமதி லக்ஷ்மி அவர்களே மற்றும் உபயதார் பெற உறுப்பினர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஏழு ஸ்லோகங்கள் பார்த்திருக்கிறோம் என்று எட்டாவது ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம் உத்காடேன அருணிம்னா ருணுவ கலீரே ரூலானே ஷ்விக்கிஷிஸ்தன்வன் பிரேக்கே காசோ கஜித தினமுகாஸ்தே மயூகாகா சுகம் வகா இதனுடைய பொதுவான ஒரு அர்த்தத்தை கீழே போற்றுகிறார்கள் சூரியனின் சாரதியான அருணனுடைய செந்நிறத்தை மேலும் சிவப்பாக்கும் உதய ஒளி சூரிய தேரில் பூட்டப்பட்ட குதிரைகளின் வாயிலிருந்து பெருகும் உதிரம்போல தோன்றுகிறது மலைக்கு மகுடமாக விளங்கும் உதய சூரிய ஒளி உலகிற்கு வைகரை பொழுதை வழங்குகிறது இத்தகைய சூரிய ஒளி உங்களுக்கு நலம் தருமாக இந்த ஸ்லோகத்திலே மயூரகவி அருணோதயத்தை பற்றி சொல்லுகிறார் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிற அருணோதயம் வேற சூரியோதயம் வேற அருணன் என்பவன் சூரியனுடைய தேருக்கு சாரதி அவன் உடலிலே பாதி மட்டும் அமைய பெற்றவன் அவன் முட்டைக்குள் இருந்தபோது அவன் தாயார் அவசரப்பட்டு அவனை வெளிக்கொணர்ந்ததாலே இன்னும் பாதி உடல் உருவாவதற்கு முன்பே அவன் வெளிப்பட்டான் எனவே அவன் சூரிய பகவானுக்கு சாரதியாக இருக்க நேர்ந்தது சூரியனுக்கு வெளிச்சம் இருக்கிற மாதிரி அருணனுக்கு வெளிச்சம் இருக்கு சூரிய ஒளி வெள்ள வெளியேறனு இருக்கும் அருணனுடைய ஒளி கொஞ்சம் மஞ்சளும் சிகப்பும் கலந்து சூரிய உதயத்துக்கு முன்னால அருணோதயத்தை பார்க்கலாம் காலையிலே உதிக்கிற போது அந்த அருணோதயமானது சிவப்பா இருக்கு அந்த ஒளியை பார்த்தா எப்படி இருக்குதான் சூரியனுடைய தேரின் குதிரைகளுடைய வாயிலிருந்து ரத்தம் கொட்டுவது போல இருக்கிறது இங்க இருந்து பார்த்தா அந்த ஒளியானது சூரியன் உதிக்கிற மலையின் உச்சியிலே சூரியனுக்கு வைக்கப்பட்ட அல்லது மலைக்கு வைக்கப்பட்ட ஒரு மகுடம் போல் இருக்கிறது இப்படிப்பட்ட சூரிய ஒளியானது உங்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் தரட்டும் அப்படின்ற நான் ஒவ்வொரு புதன்கிழமையும் சொல்லி வருகிறேன் என்ன அப்படின்னா சர்வசாதாரணமான சூரியோதயத்தினுடைய நாம் அன்றாடம் கவனிக்கக்கூடிய ஒரு சாமானிய அம்சத்தினுடைய நுட்பமான பெருமையை மயூரகவி எடுத்து வெளிக்கொணர்கிறார் என்று நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து சூரியன் எப்படி வணக்கத்திற்குரியவனோ அதே போல அருணனும் வணக்கத்திற்குரியவன் அதை தான் இதுல சொல்றார் பெருமாள் வணக்கத்திற்குரியவர்ன கருடாழ்வாரும் வணக்கத்திற்குரியவர் ராமர் வணக்கத்திற்குரியவர் வணக்கத்திற்குரியவர் சிந்தித்து வழிபட கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்காக ஏன்ன சூரிய நாராயணனை சுமந்து வரும் தேருக்கு அவன் தேரோட்டி பகவானுக்கு தொண்டு செய்யும் ஒரு தொண்டன் இங்கே சொல்றார் தொண்டர்கள் கடாட்சம் முதல்ல நமக்கு கிடைக்கணும் அப்போதான் பகவானுடைய கடாட்சம் சீக்கிரமாக என்சிஓ பண்ணும் ஃபாலோ பண்ணும் அருணனுடைய செவ்வொழியை சாதாரணமாக நினைக்காதீர்கள் அந்த அருணனுடைய செவ்வொழியும் சூரியனுடைய மகிமையில் குறையாதது அவன் கடாட்சமும் உங்களுக்கு வேண்டும் அதனால நீங்க பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா கீதை முடிஞ்ச உடனே கடைசியில ஒரு ஸ்லோகத்துல எந்த எந்த வீட்டிலே பகவத்கீதை உபதேசம் நடக்கக்கூடிய படம் அதாவது அர்ஜுனனும் கிருஷ்ணனும் தேரில் அமர்ந்திருக்கிற படம் அந்த படத்தை பத்தி சொல்லும்போது பகவத்கீதை நமக்கு சொன்னவன் யாரு கிருஷ்ணன் தானே கிருஷ்ணன் படம் மட்டும் இருந்தா போதும் இல்லையா என்னத்துக்கு அர்ஜுனன் படம் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் கிடைக்கும் என்றால் அர்ஜுனன் என்ற கன்று குட்டிக்கு பால் சுரப்பதற்காகத்தான் அந்த பகவத்கீதை என்பதை இந்த இடையன் வேதங்களை பசுவாக்கி கறந்து கொடுத்தான் அர்ஜுனன் இல்லைனா கீதை இல்லை யாருமே இல்லாத வெற்றிடத்தை பார்த்தா கிருஷ்ணன் பகவத்கீதை சொல்லுவான் பஞ்சபாண்டவர்களில் தகுதியானவன் அவன் என்று நினைத்தான் போர்க்களத்திலே யுத்தம் நடக்கக்கூடிய நேரம்தான் தகுதியான நேரம் என்று தீர்மானித்தான் உபதேசித்தான் அவனுக்கு பகவத்கீதை பயன்பட்டதான் இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனா முதல் பாத்திரம் அந்த பகவத்கீதை என்ற அமுதமான பாலை பெற்ற முதல் பாத்திரம் அர்ஜுனன் தான் அதனால அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க எந்த எந்த வீட்டிலே அர்ஜுனன் அர்ஜுனன் இருக்கிறானோ எந்த எந்த வீட்டிலே கிருஷ்ணன் இருக்கிறானோ அந்த வீட்டிலே வெற்றியை தவிர தோல்வி இராது அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி இங்கே அருணனும் சூரியனும் முக்கியமானவர்கள் அருணன் லேசா நினைக்காதீங்க அருணனுடைய செவ்வொழியானது உங்கள் மீது படுகிற போது அது உங்களுக்கு அற்புதமான மங்கலங்களை செய்யும் தீமைகளை விரட்டும் என்று நம்ம கவனத்தை அருணன் பக்கம் எழுக்கிறார் இப்போ வார்த்தைகளுக்கு அர்த்தம் பார்க்கலாம் உத்காடேன அருணின்னா அருணக அப்படின்னு சொன்னாலே சாதாரணமா செந்நிறம் அர்த்தம் செவப்பு நிறத்துக்கு அருணன் பெயர் அதனால அந்த நிறமானது அவனுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறதுனால அவனுக்கு அருணன் என்ற பெயர் சால சிறந்தது உத்காடேன்னு அருணம்னா உத்காடம் என்றால் அதிகமாக நடக்க எக்ஸஸ் தேவைக்கு மேற்பட்ட ஒரு சப்ளை இருந்தால் அதுக்கு உத்காடம்னு பேர் அதாவது போதுமான அளவுக்கு தேவையாக நீர் ததும்பி வடிக்குதுன்னு சொல்லாமல அது மாதிரி வர்றதுக்கு உத்காடம் வீரியம் வேகம் அதிகமாக வந்து அதுக்கு உத்காடம்னு சொல்லணும் சில சமயத்தில் சில வீடுகள் வாட்டர் டேங்குக்கு பக்கத்தில் இருக்கும் அவங்களெல்லாம் டேப்பை திறந்தாங்கன்னா தண்ணி பயங்கரமாக பேச்சு அடைக்கும் வாட்டர் டேங்கில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருப்பாங்க அவங்க டேப் திறந்தா முதல்ல புஷுன்னு காற்று வரும் அப்புறம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மெல்ல சொட்டு சொட்டாக வரும் அப்புறம் பேருக்கு கொஞ்சம் தண்ணி வரும் இப்போ போர்ஸா வருது பாத்தீங்களா அதுக்கு பெரியதான் உத்காடம் அதிகமான செந்நிறம் அப்படிங்கிறார் அருணனுக்கு இயற்கையாக உள்ள அந்த செந்நிறத்தை சூரிய ஒளியினுடைய செந்நிறம் இன்னும் அதிகமாக்குதான் சூரிய ஒளியும் பாலசூரியனாய் இருக்கிற போது சூரிய ஒளி பிஞ்சாக வரும்போது அதுவும் ஒரு மஞ்சள் கலந்த செந்நிறமாயிருக்கு இந்த சென்னிரம் அருணனுடைய ஒளியாகிய சென்னிரத்தோடு சேர்க்கிற போது அதிகமாகதான் அந்த அதிகமாகிறது தான் உத்காடம் உத்காடே மிகுதியினாலே ஒரு அதிகத்தை சொல்றதுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க இந்த நாரசிம்ம தாபனிய உபனிஷத் என்ற ஒரு உபனிஷத் இருக்கு நூத்தி எட்டுக்கு மேற்பட்ட உபனிஷதங்களிலே முக்கியமான உபநிஷதாக இந்த நரசிம்ம உபனிஷத்தை சொல்லுவார்கள் அதுல நரசிம்மரை பத்தி ஒரு ஸ்லோகம் வருது அது என்ன சொல்லுதுன்னா உயிர்களுக்குள்ளே வீரியம் நிறைந்தவன் நரன் மனிதன் விலங்குகளுக்குள்ளே வீரியம் நிறைந்தது சிங்கம் எனவே வீரியத்திலே சிறந்த இருவர் சேர்ந்த சேர்க்கையாகிய நரசிம்மத்துக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை காஞ்சி பரமாச்சாரியார் சமாதியானவர் அடிக்கடி எங்க போனாலும் எடுத்து சொல்லுவார் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு தெய்வம் நரசிம்மபுரமான விடாதே எனக்கு அவர் தான் உபாசனாமூர்த்தி என்று அடிக்கடி சொல்லுவார் அந்த வீரியம் இருக்கு பாருங்க வரும்போது நரசிங்க பெருமாள் தூணில் இருந்து அங்கே எழுந்த அந்த ஆற்றல் உத்காடமான வீரம் உக்ரம் அந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்தோட சூரியன் எழும்புகிறான் இருள் நீங்கிற்று சூரியனுடைய தேஜஸ் அந்த செந்நிறமானது அருணனுடைய சென்னிறத்தை இரண்டு மடங்குல பல மடங்கு பலமடங்கு», பகுலம் அப்படிங்கிறார் பல மடங்கு அதிகப்படுத்துகிறது மிகுதியினாலே விததை கொடுக்கிறது அர்த்தம் ஏ அருணசிய அருணத்துவம் அருணகான அந்த அருணனுக்கு பேரு அருணத்துவம் செந்நிறம் அருணனுடைய சென்னிறத்தை பல அது பெருக்குகிறது அப்படின்ற அப்போ அருணசிய அருணத்துவம் அருணனுடைய செந்நிறத்தை சூரியனுடைய சென்னிரமானது அதிகப்படுத்துகிறது அப்போ சூரியன் இதோ வருகிறான் என்பதை நமக்கு காட்டுவதற்காக இந்த அருணனுடைய ஒளியும் அருணனுடைய சென்னிறத்தை கௌரவிப்பதற்காக சூரியனுடைய ஒளியும் ஒன்றோடு ஒன்று இணைந்து காலை நமக்கு மங்களமாக்குகிறது அப்படிங்கிறார் அப்போ அருணனுடைய ஒளி நமக்கு மதிப்பிற்குரியது இப்போ சில பேர் சொல்லுவாங்க சூரிய வெளிச்சத்துக்கு எதிராக தான் அமங்கலமான காரியங்கள் செய்யப்படாது சூரியனே இன்னும் குறைசானுக்கு மேலே வரல ஆனால் வெளிச்சம் மட்டும் தெரியுது அந்த நேரத்தில் அமங்கலமான காரியங்கள் செய்யலாம்னு சொல்றாங்களே அது தப்பு ஏன்னா அது அருணனுடைய ஒளி அது நீங்கள் அருணனுக்கு செய்யக்கூடிய அபச்சாரம் இப்போ பசும்பால் இருக்கு அது நம்ம வீட்டில் வாங்குற போது இந்த பால்காரன் வேகமாக வருவான் நூறு வீட்டுக்கு ஊத்தணும் இல்லையா டபர் டபர் ஊத்திட்டு போவான் அதுல பல சொட்டுக்கே செஞ்சிருக்கு அப்படி பசும்பால் சிந்திரபோது பசும்பாலு வந்து துணியால தான் தொடக்கணும் கால்மீதியாலையோ தொடப்பத்தானாலே தொடைக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது காரணம் என்ன பசும்பாலு வந்து மகாலட்சுமி குடியிருக்கிறாழ அது ஐஸ்வர்ய தாத்தா ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது பசும்பால் பசுவினுடைய உடம்புல முப்பத்தி கோடி தேவரோடு இருக்கிறாங்க அது கொடுக்கக்கூடிய சீரம் பால் மட்டும் வந்து அமங்கலமாக பாலுக்கு மரியாதை வச்சிருக்கணும்னு சொல்றாங்க ஒரு வெள்ளை பசு வெள்ளை கன்றோடு இருந்தால் அதன் பாலை ஏழாண்டுகள் ஒருவன் பருகி வந்தால் அவனுடைய பூர்வ ஜென்ம கர்மாபரா தொலைஞ்சி அவன் புகழ் பெற்ற மனிதனாகிறான் என்று காமசூத்திர சுலோகம் அப்ப வெறும் பாலுக்கே தெய்வீகம் இருக்கிறது அல்லவா அப்போ ஒவ்வொரு வசுக்கும் ஒரு மரியாதை உண்டு அருணனுக்கு ஒரு மரியாதை வேணும் அதான் அருணசிய அருணத்துவம் அருணனுடைய அந்த செந்நிலத்தை பகுலம் என்றால் பல அது பெருக்குகிறது இந்த இடத்துல அருணம் என்ற சொல்ல ரெண்டு விதத்துல பயன்படுத்துறாரு ஒன்னும் அருணகானா அவனுடைய பேரு இன்னொன்னு அருணகாங்கிற சொல்லுக்கு சென்னீரம்னு ஒரு பொருள் இருக்கு ஒரே வார்த்தைக்கு ரெண்டு பொருள் உண்டு ஒரே பேரு பல நபருக்கு உண்டு பீமன் ஒரு ஒரு ஆளை பத்தி உங்களுக்கு தெரியும் நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க பஞ்சபாண்டவர்கள் இருக்கிற பீமன் தான் பீமன் இன்னொரு பீமன் இருக்கிறான் கும்பகர்ணனுடைய மகன் அவன் பேரு பீமன் அவன் மகன் ஆடாபிடி பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் வந்து பூனாவிலிருந்து எழுபத்தி கிலோமீட்டர் தூரத்துல இந்த சிவசங்கரம்னு ஒரு இடம் இருக்கு அதாவது பீமசங்கரம் என்றால் கும்பகர்ணனு ஒரே பேர்ல பல பேரு கார்த்த பிரி அர்ஜுன சுருக்கமா அர்ஜுனன் சொல்லுவாங்க இந்த அர்ஜுனன் இல்ல அது வேற அர்ஜுனன் ஒரே சொல் பல நபர்களை பல பொருள்களை குறிக்கும் அதெல்லாம் வந்து எச்சரிக்கையா பார்க்கணும் அந்த ஏ அருணசிய அருணத்துவம் மூர்தோத்து மூர்தாக அப்படின்னா தலைகள் அந்த குதிரையினுடைய தலைகள் உத்தோத்தவ்னா ஒழுகுகிறது குதிரையினுடைய தலையிலிருந்து சிவப்பு செந்நிறமானது சிவப்பு நிறமானது ஒழுகுகிறது அப்படி சொல்றாரு மூர்தாக உத் தூத் உத்தூத்தவ் மேலிருந்து கீழே விடக்கூடிய ஒரு பொருளை வந்து அப்படி சொல்லுவாங்க மூர்தாக உத் தவ் இப்ப மகான்களுடைய வாயிலிருந்து திவ்யமான சாஸ்திர அமிர்தம் அப்படி விடும் அது கூட இப்படி சொல்றது இப்போ இவர் இருக்கிறாரு கீத கோவிந்தம் பாடினாரு ஜெயதேவர் ஜெயதேவர் பாடியதெல்லாம் அவர் திருவாயிலிருந்து ஒழுகிய பாகவத அமிர்தம் என்று சொல்கிறார்கள் இந்த ஜெயதேவர் கீத கோவிந்தத்தை பாடினார் அது என்னன்னா எப்படி நாராயண பட்டத்தில் வந்து பாகவதத்தை நாராயணயம் என்ற பெயரிலே மாற்றி பாடினாரோ அதே மாதிரி இவர் வந்து அஷ்டபதிகளாக கீத கோோவிந்தம் என்று பாடினார் அதை அவர் அரங்கேற்றம் பண்ண போன போது அவருக்கு பலத்தை எதிர்ப்பு ஏன்னா பாகவதத்துக்கு ஈடு இது அப்படின்னு சொல்லி பல பரிகாசங்கள் நடந்தது ஆனா அதை முன்னு முன்னு பேசினாங்க ஓபனா சொல்லலை அந்த நேரத்திலே ஒரு அந்தனர் அங்கே வந்தார் ஆக்ரோஷமாக நுழைந்தார் நுழைஞ்ச உடனே வந்து இந்த ஜெயதேவர்ட்டுக்கு வந்து என்னடா என்ன பண்ணியிருக்கிற பிரமாதமானி என்ன பாகவத மாத்தி எழுதியிருக்கிறியா பாகவதத்தை மறுபடி எழுதுறதுக்கு உனக்கு யோகியதை இருக்குதா பாகவத சிறப்பெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியுமா கொண்டட அப்படின்னு ஈடு பார்த்தாரு இந்தா நீ வச்சுக்கோ நீ எழுதின புஸ்தகத்தை இப்ப நான் ஒரிஜினல் பாகவதத்தை நான் கொண்டு வந்துருக்கிறேன் அதை இப்ப ஸ்லோக சுலோகமா படிக்க போறேன் இந்த ஒவ்வொரு ஸ்லோகமும் நீ எழுதின ஸ்லோகத்துக்கு ஈடாகுமா நீ கம்பேர் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னார் உடனே சபையில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம் புலவர்களுக்கு ஏன்னா எப்போதுமே ஒரு நூல் அரங்கேறதுனா யாருக்குமே பிடிக்காது அது ஆரம்பத்திலே காலவாரி விடணும்னு நினைப்பாங்க இன்னைக்கு நாட்டில் அரங்கேற்றப்பட்டிருக்கிற எல்லா நூல்களுமே அப்படி எதிர்ப்பு சந்தித்து தான் வந்திருக்கு கம்பன் பட்ட பாடு தெரியுமா ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணுறதுக்குள்ள போய் அவன் சர்டிவிகேட் வாங்கிட்டு வா இவன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டுவான்னு சொல்லி அல்லையை விட்டு சிதம்பரத்தில் மூவாயிரம் பிராமணருடைய போய் சர்டிவிகேட் வாங்கினார் அவன் கொடுக்க அப்படி தான் கஷ்டப்பட்டார் அப்ப பெருமாள் விழுந்து எழுதாராம் என்ன எதுக்காக வந்து ராமாயணம் எழுத சொன்னேன் இப்படி சீரடி எழுதுக்கா அப்படின்னு ஆக்ரோஷமா கேட்டார் அப்ப வந்து பெருமாள் கனவுல தோண்டி சொன்னாரான் கவலைப்படாத இந்த மூவாயிரம் தீட்சிதர்கள் ஒரு குறிப்பிட்ட தீட்சிதர் வீட்டுல பையன் நாளைக்கு செத்து போவான் அங்க போய் உன் வேகத்தை காட்டு அப்படின்னா அதே மாதிரி அந்த பையன் செத்து கிடக்கிறான் அங்க போன உடனே இவரு வந்து நின்னாரான் அவர் தீட்சித்து தெரிஞ்சு விழுந்தாரான் ஓய் உன் ராமாயணத்தை அரங்கேற்றம் வர்றதுக்கு இதான் என் மகன் செத்து கிடக்குறான் ஏன் அப்படின்னு அதுக்குத்தான் நான் வந்தேன் எதுக்கு கொல்லி வைக்கிறதுக்கா இல்ல இந்த நான் எழுதின ராமாயணத்தின் பெருமையை பாருங்கள் என்று நாகபாச படலத்தை படித்தார் உடனே இறந்து போன அந்த பையன் எழுந்து உக்காங்க உங்களுடைய இறந்து போன பாம்பினால் கடிக்கப்பட்ட பையனை நான் எழுதின ராமாயணத்தினுடைய ஒரே ஒரு அத்தியாயம் நாகபாச படலத்தை படித்த உடனே அவன் எந்திரிச்சு உக்காந்துட்டான் அப்படின்னா முழு ராமாயணம் எப்படிப்பட்டது பாருங்கள் என்று சொன்னார் உடனே அவர் சொன்ன உடனே மற்ற தீட்சிதர்லாம் வந்து ஓகே சொன்னாங்க அப்பவும் அவங்களுக்கு திருப்தி ஏற்படல அதை பெருமாள் சன்னதியில படிக்கணும் வைஷ்ணவர்கள் மத்தியில் படிக்கணும்னா ஸ்ரீரங்கத்துக்கு அவர் இழுத்துட்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் மேட்டலைய சிங்கர் சன்னிதானத்தில் படித்து அங்கே எங்கடா வந்து குற்றம் சொல்லலாம் குறை சொல்லலாம்னு அப்படியே கண்ணில் விளக்கன்னு விட்டு பார்த்துட்டு அந்த நேரத்தில் நரசிங்க பெருமாள கரக்கமம் சிறக்கமம் செய்து இதே போல ஒரு ராமாயணத்தை பார்க்க முடியுமான்னு சொன்ன உடனே எல்லாம் கப்புன்னு வாய முடியும் அது மாதிரி இந்த ஜெயதேவருடைய கீத கோவிந்தத்தை எப்படியாவது காலவாரி விட்டணும்னு சொல்லி அவர்கள் காத்து கொண்டிருக்கிற போது இவர் இந்த மாதிரி வந்த அந்தனர் சொல்லவே மகிழ்ந்து போனார்கள் சரி நான் படிக்கிறேன் பார் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சா வந்த அந்தனர் படிக்கிற ஒவ்வொரு ஸ்லோகமும் ஜெயதேவர் எழுதி இருக்கிற கீத கோவிந்த ஸ்லோகமாகவே இருக்கிறது இவர் நான் பாகவதில் பழைய பாகவத்திலிருந்து படிக்கிறேன்னு சொல்லி படிச்சா அது பூரா அவர்பச்சு இருக்கிறதாகவே இருக்கு ஒரு ஸ்டேஜில் இவருக்கே சந்தேகம் நான் எழுதின இந்த கீத கோவிந்த வேற காப்பியே கிடையாது மாஸ்டர் காப்பியும் இதுதான் டூப்ளிகேட்டும் இதுதான் இது வரைக்கும் யாரும் பார்த்ததும் கிடையாது அப்படி இருக்க என்னுடைய புசத்தில் இருக்கிற புத நூல்களை சுலோகம் எல்லாம் உங்களுடைய புசத்தில் எப்படி வந்தது நீர் வந்து அனாவசியமாக என்னை மட்டம் தட்டுறதுக்காக இதை வந்து இது பாகவதன்னு போய் சொல்றீர் உண்மையெல்லாம் இது பாகவதம் இல்லை நான் எதனதுதான் அப்படின்னு எங்க கொண்டா கொண்டா கொண்டா கொண்டான்னு சொல்லி புலவர்கள் எல்லாம் வாங்கி பார்த்தான் பார்த்தா அப்படி அச்சிரம்பு இருக்குது உடனே அந்த அந்தனரை பார்த்து என்ன போய் நீர் இவரை உயர்த்தரீரா தாழ்த்தரீரா அதை உடனே வந்த அந்தனர் தன் உருவையை மாற்றி தான் கண்ணன் என்று காட்டினான் எல்லாருமே கிருஷ்ணபரமாத்ம கிருஷ்ணபரமாத்மான்னு புகழ்ந்தார் அந்த நேரம் பார்த்து சிவபெருமான் அங்கே தோன்றினார் தோன்றி ஜெயதேவர் சாட்சாத் வியாசருடைய அவதாரம் இவர் எழுதியிருக்கிற இந்த கீத கோவிந்தம் சுகர் எழுதிய பாகவதத்தை படித்தால் என்ன புண்ணியம் தருமோ அதே புண்ணியம் தரும் எனவே எங்கள் ஆசீர்வாதம் உண்டு என்று வாழ்த்தி மறைந்தார்கள் என்று சொல்வார்கள் அது சாந்தோர்களுடைய வாயிலிருந்து புறப்படும் அற்புதமான விஷயங்களை இந்த மாதிரி சொல்லுதன் அது தமிழ்ல வந்து கலந்து போட்டுருக்காங்க அதை தமிழ்ல மூணாம் நம்பரு நாலாம் நம்பருன்னு போட்டுமே படிச்சு எங்களுக்கு உடையுது நாக்கு பெசகுதுன்னு சொல்றாங்க அங்க இப்ப நான் எதுக்காக நிறத்தை நிறுத்தி படிக்கிறேன் அந்த நேரத்துல ஒரு வார்த்தை முடியுது கலீன கலீன அப்படின்னா கடிவாளம் அர்த்தம் கடிவாளத்துக்கு கலீனு பேர் குதிரையில வாயில கடிவாளம் போட்டிருக்குது அந்த இடத்த அந்த கடிவாளத்தை பிளந்து கொண்டு அந்த செவ்வொழி வருகிறது மாதிரி தெரியுதான் இவருடைய கற்பனைக்கு அதுக்கு சொல்ற கடிவாள வேகமாக போகக்கூடிய குதிரையினுடைய போக்கை நம்முடைய கட்டுக்குள்ளே வைத்து நாம நினைக்கிற மாதிரி அந்த குதிரையை ஓட்டுறது பகவான் நம்ம எல்லாருக்கும் கடிவாளம் போட்டிருக்கான் என்னன்னா நோய் மற்றும் மரணம் வேதம் சொல்லுது ஜாத்தசிய மரணம் துருவம்ய மரணம் துருவம் அப்படின்னா யாரெல்லாம் பிறந்தாரோ அவரெல்லாம் இறப்பார் பிறந்தவன் இறக்காமல் இருந்ததாக பிரம்மா முத அதுதான் கதை எத்தனையோ பேர் பிரம்மா கிட்ட தவம் செய்து எனக்கு சாவில்லாமை வேணும் என்று வரம் கேட்டு பார்த்தார்கள் அது முடியாது என்று மறுத்துவிட்டார் அவரே சாக போகிறவர் அல்லவா அவர் வந்து சாகாமை என்பதை மரமாக எப்படி தர முடியும் அதுபோல ஒரு கடிவாளம் இந்த அருணன் குதிரைகளுக்கு கடிவாளமிட்டு அதை கையில பிடித்த அந்த கலீன சத சத என்றால் அதிலிருந்து பிளந்து வாய்வழியே வெளியே வந்த விழுந்த அப்படிங்கிறார் கலீன சத எது வருது இந்த இரத்தமா வருதான் ஒளியானது அப்படி வருது எனக்கு அந்த மாதிரி தெரியுதுங்கிற ஏன் அப்படின்னா இந்த கற்பனா சக்தி உள்ள இந்த கவிஞர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நினைச்சு பார்க்கிறார் என்ன அப்படின்னா ஒருத்தர் குருவோட சண்டை போட்டுக்கிட்டார் சண்டை போட்ட உடனே குரு சொன்னார் நீ எங்கிட்ட படிச்ச பாடத்தெல்லாம் கக்கடா அப்படின்ட்டு அப்ப இவர் தன் யோக மகிமையினாலே கக்கினார் அது உதிரமாய் வந்தது அப்போ தித்திரி பறவைகளாக மாறி சகசிஷரன் உண்டார்கள் அதுதான் தைத்திரிய சம்ஹிதை என்று சொல்லப்படுவது அப்போ வேதம் உதிரூபமாய் வந்த அதை இங்கே அவர் மனசுல நினைச்சு சொல்ற குதிரின் வாயிலிருந்து உதிரம் ஒழுகுவது போல இருக்கிறது இந்த அருணனுடைய ஒளி அப்படிங்கிற அதை வந்து நாம மங்களமாய் நினைக்க வேணும் நாம எப்படி நினைச்சு பார்க்கிறோமோ அப்படி நினைக்கணும் நமக்கு உதிரம் ரத்தம்னு சொன்ன உடனே நமக்கு ஆபாசமான நினைப்புகள் வரும் நம்ம காலில் அடிபட்டு ஒழுகுன ரத்தம் அல்லது மாட்டுக்கால்ல இருந்து படியிற இரத்தம் அல்லது மாத ரத்தம் இப்படி ஆபாசமாக நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா அவருக்கு அது எப்படி தோணுதுன்னா இதை நினைச்சு சொல்றாரு எத் பாவம் பவதி தத் பவதி எத் பாவம் தத் பவத்திம்பாங்க அதாவது நீ எதை நினைக்கிறாயோ அப்படியே நீ ஆகுறாய் இப்ப நாம ஒரு ஜென்மம் பூரா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு ஆசைப்பட்டோம்னு சொன்ன மொறு ஜென்மத்தில் நாம அப்படி பிறக்கிறோம் ஜடபரதர் வந்து மானா நினைச்சி இறந்தார் அவர் மானா பிறந்தார்ன்னு சொல்லிரு இப்ப நாம இப்படி இப்படி இருக்கிறோம்னா இதெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் நாம ஆசைப்பட்ட விஷயம் நம்ம இப்படி ஆக மாட்டோமா இப்படி இருக்க மாட்டோமா நினைச்சு ஆயிட்டோம் கடைசியில வந்து யோசிப்பாக்கணும் ஆஹா இதை நம்ம பட்டம் ஆசை சரியில்லை இதை வந்து வாபஸ் வாங்கணும் நம்ம ரிவர்ஸ் கேர் போடணும்ட்டு இப்போ இந்த ஜென்மத்தில் தருமாறிட்டு கிடக்கிறோம் இந்த ஜென்மத்தில் நாம கொஞ்சம் கடிவாளம் போட்டோம்னா அடுத்த ஜென்மத்தில் ஒரு ப்ரோக்ரஸிவ் ரிப்போர்ட் வரும் இப்போ இந்த கவிஞருடைய கண்ணோட்டத்திலே அந்த செவ்வொழி குதிரையனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ருதிரா அடுத்த வாரத்தில் ருதிரா ருதிர ரத்தம் ரத்தம் இத தான் வந்து உதிரம்னு சொல்லி தமிழ்ல சொல்றாங்க உதிரப்போக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல ருதிரம் என்றால் குருதி ருச்சகா ருச்சகான ஒளி பிரகாசிப்பது ஒரு ஒளியோடு இருக்கக்கூடிய பொருளை அதை வந்து ருச்சவான் என்று சொல்லுவார் ருச்சா என்பது கதிர் ரே ரே ஆஃப் லைட் அப்படின்னு அர்த்தம் எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கிறதோ அங்கே பகவதம்சம் வேலை செய்கிறது என்று பகவத்கீதையில கண்ணன் சொல்ற மனமோகன சுரதாசர்னு ஒருத்தர் அவர் வைணவ பற்றுள்ளவர் இவரை பத்தி பிரபலமாக சொல்லுவார்கள் இந்த மனமோகன சுரதாசர் நல்லவர் என்பதற்காக அக்பர் என்ன பண்ணார் அவரை வந்து கோகுலம் பிருந்தாவன் முதலிய ஏரியாவுக்கு வரி வசூலிக்கும் அதிகாரியாக அப்பாயின்ட் பண்ணார் ஏன்னா வரி வசூலிக்கிறவன் கையில் ஹானஸ்டி இருக்கணும் ஹானஸ்டி இல்லைன்னா அந்த பணத்தை அவன் சாப்பிட்டுருவான் ஆனால் ஹானஸ்டி இவருக்கு இருக்கும் என தெய்வ பக்தி உள்ளவர்னு பல பேர் சொன்னதுனால இந்த மனமோகன சுரதாசரை அவர் வந்து டேக்ஸ் ஆஃபிசரா போட்டார் இப்போ என்ன போச்சுன்னா இது அதர் எக்ஸ்ட்ரீமிட்டி இது ஒவ்வொரு பக்தியிலே என்ன பண்ணிச்சு வரி வசூலிச்ச பணத்தை போறான் இந்த மகான் பெருமாள் கோவிலுக்கும் பாகவதர்களுக்கும் ததியாராதனத்துக்கும் செலவு பண்ணி ஏற குறை ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அக்பருக்கு பணமே செலுத்தாம விட்டுட்டார் அப்போ அவர் காதுக்கு இந்த செய்தி போச்சு உடனே பார்த்தார் இவன் நல்லவன் சொல்லி இவன் அப்பாயிண்ட் பண்ணான் இவன் ஓவர் நல்லவனா போய் காச போகிறான் கோவிலுக்கு எடுத்து விட்டான் எனக்கு அதை பத்தி எனக்கு அந்த பணம் வந்தாகணும் என்று சொல்லி ஆள்களை அனுப்பினாரா அந்த ஆள்கள் வந்து மனமோகன சுரதாசர் வீட்டுக்கு வந்தபோது அவர் வீட்டை வீட்டு வெளியே போயிருந்தார் அவருடைய மனைவி தான் இருந்தது அந்த அம்மா பார்த்துட்டு பயந்து போய் இப்போதைக்கு பொசிஷனை சமாளிக்கணுமேன்ட்டு ஒரு பெரிய டப்பாவை எடுத்து அது நிறைய சரளக்கல்ல போட்டு அதுக்கு பூட்டு ஒன்றை போட்டு அதை தூக்கி அந்த ஆளுகைகளை கொடுத்து உங்கள் வரிப்பணத்தை போறா சுரதாசர் வந்து அப்படியே சொலிடிஃபை பண்ணியிருக்காரு அதாவது தங்கம்மாவும் வைரம்மாவும் நவரத்தனம்மாவும் மாற்றி இந்த போட்டியில் போட்டிருக்காரு இதை கொண்டு போய் அக்பர்ட்ட கொடுங்கறோம்னு சொல்லி கொடுத்து விட்டுருச்சு அவங்க போன பிறகு கொஞ்சம் நேரத்தில் சுரதாசர் வர்றேன் வந்தோடனே இந்த அம்மா விஷயத்தை சொல்லுவது அக்பர் பாத்டிலிருந்து ஆள் வந்தது பணத்துக்கு கணக்கு கேட்டு அப்படின்னு அஜிஜோ நீங்கள் என்ன சொன்னேன் அப்படின்னா நான் ஒரு டப்பா நிறைய சரலைக்கடல போட்டு அவ்வளோ வைரம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா எடுத்தியே காரியத்தை பணம் இல்லைன்னு சொன்னாலாவது தப்பிப்போம் அக்பர்கிட்ட போ போய் சரளக்களை டப்பாவில் போட்டு அவ்வளோ வைரம்னு சொன்னால் திறந்து பார்த்தா அந்த ஆளுக்கு முசல்மான் என்னமா கோபம் வரும் நம்மளும் கொத்து போட்டுருவானே நம்மள அப்படின்னு இவர் வந்து பூஜரைகளை புகுந்து அழுது புரண்டு ராத்திரி பகலாக இந்த ஆளுகை டெல்லி போய் சேர்ற வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருக்கிறார் அப்போ பகவான் என்ன பண்ணிடுறேன் இந்த உத்தம பாகவத உள்ளத்தை காட்டி கொடுக்க கூடாது என்பதற்காக இவர்கள் அங்கே போய் சேர்ந்த உடனே அக்பர்கிட்ட போய் பாத்ஷா மூணு வருஷம் பணத்தையும் அவன் சுருக்கமாக ரத்தனமாக மாற்றி இந்த டப்பா கொண்டு போட்டிருக்காரான் எடுத்துக்க சொன்னார் அப்படின்னா உடனே திறந்து பார்த்தா அனைத்தும் வைரமாகவும் வைடூரியமாகவும் ரத்தனமாகவும் இருந்தன அதை பார்த்த உடனே ஆஹா இப்படிப்பட்ட உத்தமனை நம்ம வந்து சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த ஆளு நேரில் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அடுத்த ஆள் நினைச்சார் இவர் ஏற்கனவே பயந்து போயிருக்கிறாரா அங்க இருந்து ஆள் வந்துட்டான் பாதுஷா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு அவ்வளவுதான் தரையில் விழுந்து பொருள்றாரு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு எதுக்குப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னா பாதுஷா பெரிய தப்பு பண்ணிட்டாரா இந்த பொட்டியை திறந்து பார்த்து ரொம்ப ஆனந்த கண்ணீர் படிச்சு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாரு அப்படின்ன உடனே இது நிஜமா தான் சொல்றாங்களா இல்லை நம்மளை வரவழைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்றாங்களான்ட்டு பயந்துகிட்டே போனா போனால் பாதி வழியிலேயே அக்பர் பாத்ஷா எதிர்கொண்டு அழைத்து இவர் காலில் விழுந்து நீங்க எவ்வளவு பெரிய மகான் உங்ககிட்ட நான் கணக்கே கேட்டிருக்கப்படாது என்று சொல்லி மூணு வருஷத்துக்கு எவ்வளவு வசூலாயிருக்குமோ அதுக்கு மேலே எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னதாக ஒரு வரலாறு சொல்லுவாரு இப்போ கல் என்பது ஒளி இல்லாதது ரத்தனம் என்பது ஒளி உள்ளது ஒரு கல்லுக்கும் ஒரு ரத்தனத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால் அங்கே பகவத் தேஜஸ் வித்தியாசம் ஒரு கல் எப்பொழுது ரத்தனம் ஆகுறது பூமி கடியில இருக்கக்கூடிய கார்பன் கறி இருக்கே அதெல்லாம் எரிஞ்சு என்ன ஆகுதுனா வைரமாகுது வைரத்துக்கும் கறிக்கும் ஒரே பார்முலாதான் நீங்க சயின்ஸ் படிச்சவங்களை கேட்டா சொல்லுவாங்க ரெண்டும் ஃபார்முலா மாலிகுலர் பார்முலா ஒண்ணு அப்போ கறிக்கும் வைரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா பகவத் தேஜஸ் உட்புகுகிறது நீங்க வைரத்தை பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்கும் பட்டத்திட்ட வைரத்தை பாத்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் பண்ணும் அப்போ ஒளியுள்ள பொருள்களிலே என் தேஜஸ் புகுந்து வேலை செய்கிறது என்ற கண்ணன் சொன்னது போல இங்கே வெளிச்சம் என்பதே பகவத் நீங்கள் அருணனுடைய வெளிச்சமாயிருந்தாலும் சரி சூரியனுடைய வெளிச்சமாயிருந்தாலும் அதை சாட்சா பகவத் உணருங்கள் என்று அதனுடைய தெய்வீகத்தன்மையை காட்டுறதுக்காக சொல்றார் ருச்சகாங்கிறார் அதை ரத்தம் மாறின்னு சொல்லிட்டு அதை இங்கே வந்து பிரகாசிக்கக்கூடிய ஷைன் பண்ணக்கூடிய ஒரு திவ்ய வஸ்துங்க அப்போ அருணோதயத்துக்கு உங்கள் தலை வணங்கட்டும் ஏ ரதாஸ்வானேஷு ரத அஸ்வம் என்றால் குதிரை ஆனனம் என்றால் வாய் ரதத்தை இழுக்கக்கூடிய குதிரையின் வாய்களிலிருந்து ஒழுகக்கூடிய அந்த செவ்வொழியானது இரத்தம் போல் காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு நம்ம கேப்போம் இல்லையா அதனுடைய பல சருதியை அடுத்த ரெண்டு வரிகள்ல சொல்றார் என்ன அப்படின்னா ாம் சேகரத் தன்பதே ஏ திசந்தூலாம்னா மலைகளுடைய சேகரத்வம்னா உச்சி சேகரம்னா உச்சி நிர்த்தம் சிவபெருமானுக்கு சந்திரசேகரன் பேரு நிலவை உச்சியில் வைத்திருக்கிறவன் இப்போ குலசேகரன் அப்படின்னா இந்த குலத்துக்கே மிக உயர்ந்தவன் குலசேகரன் தன சேகர தனத்தினுடைய உச்சானி கொம்பலே இவன் இருப்பான் குணசேகரன் என்ற மிகச்சிறந்த குணம் என்னும் ஏறி நிற்பான் குணம் என்னும் நின்றார் வெகுழி கனமேயும் காத்தல் அரிது அப்போ குணம் என்பதை மலையாக சொன்னார் அப்போலானாம் சேகரத்துவம் ஸ்ரிதிகா ஸ்ரீத என்றால் ஒட்டிய அண்டிய அதாவது மலையின் உச்சியை அண்டிய சிகரி அந்த சிகரத்தினுடைய கிரீடமாக இந்த இடத்துல வந்து சிகா என்ற சொல்லை அவர் வந்து கிரீடமாக பயன்படுத்துகிறார் சாதாரணமா சிகாங்கிறத குடுமிக்கு சொல்லுவாங்க இப்ப அந்த அர்ச்சகர் வந்து சிகை வச்சிருக்கிறாரா சிகா என்ற சொல் மனிதனுடைய உடம்புல உச்சியில தலைக்கு மேல இங்க இருக்கிறதுனால அதை சிகை சொல்றது சிகைங்கிறது குடுமையையும் குறைக்கும் எந்த கட்டிடத்தினுடைய மேல இருக்கிற பொருளையும் குறைக்கும் ஒரு கோபுரத்துக்கு கலசம் இருந்தா என்று சொல்லலாம் என்ன ஆகி போச்சு அலங்காரம் அர்த்தம் ஆகி போச்சு அது காலப்போக்குல ஏற்பட்ட அர்த்தம் சிகை என்பது கிரஸ்ட் டாப் ஆஃப் எனி திங் இந்த மலைகளுக்கு கிரீடம் வைத்தது போல ஜோதி ரூபமாக இருக்குதான் அப்படி தெரியக்கூடிய அந்த கிரீடத்தனுடைய தகதகதம் என்ற ஒளி என்ன செய்யற ஏ திசந்து உங்களை காக்கட்டுங்கிற திசத்து என்று அருள் வாக்கு சொல்ற மாதிரி அவர் சொல்றார் இதுல விஷயம் என்னன்னா இந்த ஆதிசங்கராச்சாரியார் வந்து ஸ்ரீரங்கம் வந்திருந்தாரா ஸ்ரீரங்கம் வந்திருந்த போது ரங்கநாத பெருமாளுடைய திருவடிகளுடைய தேஜஸ் அவருக்கு பிரகாசமா தெரிஞ்சது அப்ப சொன்ன ஆனந்த ரூபே நிஜபோத ரூபேன்னு ஆரம்பிக்க கூடிய ரங்கநாத ஒரு இருக்கு பல பேருக்கு அது தெரியறது இல்லை கிடைச்சா கொண்டு வந்து கொடுங்க அதை ஒரு தடவை நடத்தலாம் ரங்கநாத என்பது ரங்கநாதன் மேல ஆதி சங்கராச்சாரியார் பாடின எட்டு ஸ்லோகங்கள் சுருக்கமானது உங்களுக்கு ரங்கநாதருக்கு சகசிரநாமம் இருக்கு ரங்கநாதருக்கு அஷ்டோத்தரம் இருக்கு ஆனா அதை இந்த ரங்கநாத ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நூற்றி எட்டு திவிதேசங்கள் திவிதேசம் ஸ்ரீரங்கம் தான் அதுக்கப்புறம் தான் மற்ற தேவ தேசங்களுக்கு திருப்பதியே உங்களுக்கு ரெண்டாவது தான் வருது முதல்ல ஸ்ரீரங்கம் வந்து வைணவ தலைநகரம் ராமானுச்சரி போன்ற பூர்வாச்சாரியார்கள் தலைநகரமாக கொண்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வாழ்ந்த இடம் அது அங்க அவர் தான் சொல்றாரு ரங்கநாதர் நாமெல்லாம் போனோம்னா தைல காப்பிட்டு ஒரேடியா கண்ணங்கரையன்னு காட்சியடைகிறார் ஆனா ஆதிசங்கராச்சாரியர் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சதான் ஆனந்த ரூபே நிஜபோத ரூபேங்கிறார் ஒரே ஆனந்தமாய் ஜோதிமயமாய் தெரிகிறது ஞானமயமாய் தெரிகிறது அவர் கண்ணுக்கு அப்படி காட்சி அளிச்சிருக்கிறார் அப்போ இந்த மலை உச்சியிலே தெரியக்கூடிய அருணோதய ஒழியம் அவனுடைய நேரடி தேஜசாக தெரிகிறது அவருக்கு பார்த்த ஆஹா பகவத் மகிமைய பாத்தியா என்று அவருக்கு அப்படிதான் கையெடுக்க தோணுகிறது இந்த அக்காசாமி மடம் நீங்க ஒண்ணு வந்து இந்த ஏன் பெயர் வந்தது அப்படின்னா மனோன்மணி அம்மன் என்ற ஒரு அம்மன் வந்து அவருக்கு மந்திரசத்தியெல்லாம் உபதேசம் பண்ணினான் அந்த மனோன்மணி அம்மனை இவரு அக்காவா பாவிச்சாராம் அதுக்கப்புறம் யார பார்த்தாலும் அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சாராம் இவருக்கு அக்கா சாமின்னு பேரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாம எதை பார்த்தாலும் ஒரு பொருள் நமக்கு எப்படி தெரிகிறது என்பதை பொறுத்து நம்முடைய உள்ள பக்குவம் என்ன என்று நாம புரிந்து இவருக்கு மயூரகவிக்கு அந்த சூரியனுடைய அருளாலே ஏற்கனவே நீங்கி இருப்பதனாலே என்ன தோணுதுன்னா சூரியனுடைய வெளிச்சம் பூரா அப்படியே கோவில் தீர்த்தத்துக்கு சமானம் கங்கை தீர்த்தத்துக்கு சமானம் கடவுளுடைய வெளிச்சத்துக்கு சமானம் என்று அவருக்கு வெயில வீணாக்க விருப்பம் இல்லை வெயில அலைய அவர் வந்து ஆகா சூரியன் நாராயணனை குளிப்பாட்டுகிறார் என்று சொல்லி ஆனந்தமாக குதித்து உல்லாசமாக போவார் நமக்கு ஐயோ வெயிலா குடபிடி கேப்போடு வா வெயில் அலையாத அம்மா வரும் நினைக்கிற காரணம் மனப்பான்மை சங்கராச்சாரிய மனப்பான்மை பகவானை ஜோதி ரூபமாக பார்த்தே பழகி போனதுனாலே ரெங்கநாதர் அப்படி காட்சி கொடுத்து அவர் அஷ்டகத்தை அப்படி பாடியிருக்கிறார் அதான் இவர் இங்கே சொல்றார் சேக்கரத்துவம் ஸ்ரீதிகே ஏ திசந்தூ உங்களுக்கு வழங்கட்டும் எதை வழங்கட்டும் பின்னால சொல்றார் சகலவிதமான நன்மைகளையும் அது வழங்கட்டும் அப்படிங்கிறார் இந்த மந்திரங்கள் இது மட்டும் இல்லை வேதத்துல பல்வேறு மந்திரங்கள் இப்படி முடியுது திசன் தூ வழங்கட்டும் அருளட்டும் என்று அந்த மந்திரங்கள்லாம் அப்படியே எலக்ட்ரிக் இது ஷாக்கு மாதிரி உடனடியா எஃபெக்ட் பண்ணக்கூடியது இது சம்பந்தமா ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னன்னா பலிகரண ஹோமம்னு ஒரு ஹோமம் இருக்கு இந்த ஹோமம் என்னன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே பண்ண வேண்டிய ஹோம் ஆஸ்பத்திரியில பிரசமறையிலேயே பண்ண வேண்டிய தவிடும் சேர்த்து செய்யக்கூடிய ஹோமம் இந்த ஹோமம் பண்ணாம தாய் குழந்தை முகத்தை பார்க்கப்படாது அப்பதான் அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்குங்கிறது அந்த கால ட்ரெடிஷன் அது ஏன் என்ன காரணம் அப்படின்னா பால கிரக சில துஷ்ட தேவதைகள் இருக்கு இந்த தேவதைகளுக்கு பகவான் என்ன பவர் கொடுத்துருக்குறான்ன புதுசா பிரசவமான குழந்தைகள் பகவத் சக்தியினால பாதுகாக்கப்படாமல் இருந்தால் அந்த குழந்தைகளுடைய உயிரை கொல்லவோ கொல்லவோ உறுப்புகளை ஊனமாக்கி தின்னவோ உங்களுக்கு உரிமை உண்டு கொடுத்துருக்கோம் இந்த பாலகிரக தேவதைகள் ராட்சச ஜாதியை சேர்ந்தது அந்த தேவதைகள் குழந்தை பிறந்த உடனே ஒண்ணுக்கு பேசிக்குமா எப்படி பேசிக்குமா ஏதான் கணத ஏத்தானு கிருணித்த அப்படிங்குமா தலைவன் சொல்லுவான் இந்த குழந்தை கொல்லு அப்படிங்குமா இன்னொருமா இதனுடைய இதயத்தினுடைய மாம்சத்தை உறிஞ்சு குருதிய குடி ரொம்ப டெண்டர் சாப்பிடுங்களா அந்த பச்சை குழந்தையினுடைய இறைச்சியானது இந்த பாலகிரக தேவதைகளுக்கு அவ்வளவு சுவையா இருக்குமா அவங்களுடைய பேரு அவங்க ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க தேவதைகள் ஒன்னு ரெண்டு இல்லை அதுல சில பேர் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏன்னா நான் டூப்பு புற நீங்க நினைக்கப்படாத அவருடைய பெயர்கள் சண்டிகேரன் உலூகலன் அயச்சண்டன் மர்கன் உபவீரன் மிஸ்ரவாசர்கள் கௌபேரகன் நக்தம் சாரி உரேஷ்பேசான் ஆலஹஸ்தர்கள் நீச்சத சாரி இப்படி ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு சின்ன பிள்ளைதான் கூறி அதனால குழந்த பிறந்த உடனேயே பெரியவங்க அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அந்த பிரசவரையிலேயே கடுகு தவிடும் சேர்த்து நெருப்பு வளர்த்ததுல போட்டு இந்த பலிகரணஹோம்கிறது இந்த துஷ்ட தேவைகள் அணுக கூடாது பகவானுடைய அருள் இந்த குழந்தைய காக்கட்டும் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைய வந்து தாய் முகத்துக்கு தாய்கிட்ட கொண்டு போவாங்க இது கடந்த அம்பது அல்லது அறுபது வருஷமா நின்று போச்சு சுத்தமா எங்கேயும் நடக்கிறது இல்லை உங்களுக்கு எந்த நர்சிங் ஹோம்ல வந்து பலிகரண ஹோமம் செய்யறதுக்கு டாக்டர் கொஞ்சம் இருங்க நான் ஹோமம் பண்ணிக்கிறேன் அப்புறம் நீங்கள் அந்த குழந்தைய கொண்ட தாயிட்ட காட்டலாம்னு சொன்னால் விடுவானா அவங்க வந்து நம்ம சொந்தமாக வீட்டில் பிரசவம் வச்சுக்கிட்டோம்னா அது சாத்தியம் எதுக்கு சொல்றதுன்னா அந்த பலிகரண ஹோமம் பண்ணும்போது இப்படிதான் திசத்து பாதுகாக்கட்டும் வழங்கட்டும் இந்த குழந்தையை தெய்வ சக்தியானது காப்பாற்றட்டும்னு சரி இப்போ நான் இதை உங்களுக்கு மனசுல பயம் உண்டாகி போச்சு சரி இப்போ நாங்கள் என்ன செய்யறது நீங்களே சொல்றீங்க இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் வந்து செய்ய முடியாது அப்படின்னு குறைஞ்சபட்சம் அந்த நேரத்தில் ஒரு சகசனாமல் படிக்கணும் ஒரு அப்பாவோ அந்த குழந்தைக்கு உறவினரோ வெளியே உக்காந்து இந்த பலிகரண ஹோமம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த குழந்தைக்கு கிடைக்கட்டும் சகல பாதுகாப்பு உண்டாகட்டும்னு சொல்லி வெளியே ஆஸ்பத்திரிக்கு வெளியில ஒரு சகசனாமம் படிக்கலாம் சினிமாவில் காட்டுவான் குழந்தை என்ன பிறக்க போகுதுங்கிற போது வெளியில பாத்தீங்கன்னா ஆம்பளைங்க அப் அண்ட் டவுன் வேக பின்னால கட்டிக்கிட்டு அப்படின்னா உள்ள பிரசவமாக அப்படி நடக்கிறதுக்கு பேசாமல் உட்காந்து ஒரு சகசனா படிச்சா பிரசவமும் சுக பிறக்கிற குழந்தையும் சேஃபாக இப்போ காஞ்சிபரமாச்சாரியர் சொல்றார் இந்த பலிகரண கோமம் எல்லாம் பண்ணாமல் விட்டதுனாலதான் இப்போ பிறக்கிற குழந்தைகள்லாம் வளர்ந்து ஆளாகி இந்த நாட்டினுடைய ஊனமுற்ற நோயாளி குடிமக்களாக உருவாகி இருக்கிறார்கள் எவ்வளவு எவ்வளவு நோய்கள் இப்போ வர்ற குழந்தைகளுக்கு அனலைஸ் பண்ணவே முடியாத டயக்னோஸ் பண்ண முடியாத நோய்கள்லாம் இருக்கு அதனால அந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெய்வத்தை நினைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உங்க உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு சொல்லுங்க உங்க குடும்பங்கள் இந்த மாதிரி பிரசமாக போது ரொம்ப ஆங்கியஸாக விழுந்தடிச்சு அந்த நேரத்தில் ஒரு சகசனாவை படிங்க ஒரு புண்ணியக்காரியம் ஏதாவது பண்ணுங்க ஒரு பிராமண தானம் பண்ணுங்க அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க திருமஞ்சனம் பண்ணுங்க அது வந்து நமக்கு செய்ய வேண்டிய ஒரு மஸ்ட் அடுத்தது பிரேம்கந்தா சாதாரணமா பிரேங்கா அப்படிங்கிற சொல்ல ஊஞ்சலுக்கு சொல்லுவார்கள் இங்க எப்படின்னு சொன்னா கே கே என்றால் ஆகாசம் ஆகாசத்திலே கராம்சோகோ கராம்சோகோ அப்படின்னு சொன்ன சூரியன் சூரியனுடைய அர்த்தம் அதாவது சூரியனுடைய கதிர்வீச்சானது இப்ப நம்ம ஊஞ்சல் ஆட்டி விட்டா எப்படி அப்படி போகுதோ அது மாதிரி ஆகாயம் முழுக்க பரவுகிறது அப்படி பரவுறத அவர் சொல்றாரு ஆகாயம் முழுக்க கதிரளானது பரவுகின்றது கே என்றால் ஆகாத்தில க அப்படின்னா ஸ்கை அல்லது சன் அப்படின்னு இதெல்லாம் வந்து ஓர் எடுத்து ஒரு மொழி கராம்சோகோ அப்படின்னா சூரியன் அர்த்தம் சூரியனுடைய என்று இங்கே சொல்கிறார்கள் இந்த பிரேம்கந்தா இந்த ஒளியானது உங்கள் துக்கங்களை நீக்கட்டும் சூரியனை பார்த்த உடனே ஆஹா நாராயணன் வந்துவிட்டான் பக்தி நமக்கு வரணும் ஒரு கிரகம் முதித்து விட்டதுன்னு நெனப்பு வரக்கூடாது ஒரு ஆடிய பிளானட்டரி நடக்குதுங்க நினைப்பு வர கூட அதை போது ஏதோ ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய ஒலிக்கரங்களால என்னை அரவணிக்கிறான் என்னை ஆதரிக்க வந்திருக்கிறான் என்கிற ஒரு நினைவோடு பக்தியோடு அப்படி சொல்றாரு மகாராஷ்டிராவில கோலாபுரம் ஊர் இருக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன் கோலாசுரனை மகாலட்சுமி நவதுர்களை ஏவி கொன்ற இடம் அது ஆறாயிரம் வருஷம் பழமையான கோவிலாம் திருப்பதி பாலாஜி கோவிலிருந்து வருஷா வருஷம் நவராத்திரியப்போ இந்த அம்மாவுக்கு புடவை சீர்லாம் போகுது இப்போ இந்த மகாலட்சுமி எப்படி கொன்றாள் ஒரு கேள்வி மகாலட்சுமி சாதாரணமா யாரையும் கொல்றதில்ல சபிக்கிறது இல்லை அவள் கையில ஆயுதங்கள் இருக்கிறது இல்லை நம்ம பல தடவை சொல்லி வேதம் அப்படித்தான் சொல்லுது இப்போ கோலாபூர்ல மட்டும் எப்படி கோலாசுரன் கொன்றாள் அப்படின்னா அவள் நவதுர்களை எறி நீங்கள் போய் அவனை கொல்லுங்கள் என்னுடைய அருள் ஒளி இங்கிருந்தே உங்களை உங்களுக்குள்ளே புகுந்து பலப்படுத்தும் அந்த அசுரன் அடிந்து போவான் என்று தன்னுடைய அருள் ஒளியினாலே அந்த கோலாசுரனை கொன்றாள் அவள் ஆயுதம் எடுத்து போய் குத்தலை அதனால இங்கே இந்தியாவில எல்லா இடத்துலையும் நவராத்திரியப்போ துர்கைக்கு தான் வந்து விழா எடுப்பாங்க விஜயதசமிங்கிறது துர்கை வந்து அசுரனை கொன்ற நாள் ஆனா அந்த மகாராஷ்டிராவில் கோலாபூர்ல மட்டும் மகாலட்சுமியை துர்கையாக பாவித்து வழிபடுகிறார்கள் ஒன்பது நாளின் காரணம் என்னன்னா இந்த கோலாசுரன் சாப்பதற்கு மறைமுகமாக மகாலட்சுமி காரணமாக இருந்தாள் அங்க அந்த ஒளி போய் வேலை செஞ்சு அதான் சொல்றாரு பிரேங்கந்தே கராம்ஷஹா கராம்ச அப்படிங்கிறது கரஹ பிளஸ் அம்சுகு அப்படி முடியும் அல்லது கஹ பிளஸ் அம்சுகு அப்படி வரும் ரெண்டும் சேரும் சூரியனுடைய ஒலி கதிர்களை இதை குறைக்குது இந்த இடத்துல கராம்சு அப்படிங்கிறது சூரியன் கராம்சுங்கிறது வேற்றுமை உருவெ பெற்ற ஒரு வடிவம் அது அந்த சூரியனுடைய கதிர்கள் அடுத்த அடுத்த வரியில மயூகாகா அப்படின்னு சொல்றாரு மயூகாகா அப்படின்னு சொன்ன ரேஸ் கதிர்கள் சூரியனுடைய ஒலி கதிர்கள் சூரியனுடைய ஒளி கதிர்களுக்கு இந்த ஒன்பது சுலோகத்துக்குள்ள எத்தனை எத்தனை விதவிதமான புது புது வார்த்தை போட்டார் நீங்கள் தொடர்ந்து கவனிச்சு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு அர்த்தத்துக்கு எவ்வளவு வார்த்தைகள் அவர் யூஸ் பண்ணிட்டார் அவர்கிட்ட வந்து ரிச் ஒக்காபிலரி இருக்கு ஒரு கவிஞனுக்கும் ஒரு புலவனுக்கும் ஒக்காபிலரி இருக்கணும் ஒரே பொருள் உள்ள பல்லாயிரம் வார்த்தைகள் வரணும் இப்போ மாணிக்கம்னு வந்துட்டா சினிமா பாட்டுல எல்லாம் அடுத்தாப்புல காணிக்கைன்னு தான் வரும் நானும் பாத்துட்டேன் ஆதி காலத்து பாட்டுல இருந்து இந்த காலத்து பாட்டு வரைக்கும் மாணிக்கம் காணிக்கை இந்த மூணு விட்டா வேற எதுக்கு கிடைக்காது ஏன்னா அவங்களுக்கு படிப்பா அவ்வளவுதான் ஆனா இங்க ஒரே பொருள் உள்ள ஒரு விஷயத்துக்கு எத்தனை எத்தனை புது சொற்களை அவர் கையாளுகிறார்கள் பார்க்கற போது மயூர கவியனுடைய வித்வத்தை நமக்கு புரியுது இந்த ஒலிக்கதிர்கள் அருள் செய்வதற்கு எப்போ பயன்படுது எப்படி பயன்படுதுன்னா நாம் துதிக்கிற போது அந்த அருள்கதிரிகள் அருளாக பயன்படுது அதை மிதிக்கிற போது மதிக்காமல் இருக்கிற போது அவை நம்மை தாக்குகின்ற யமனாக மாறுகிறது அதான் உங்களுக்கு ஒரு பிரபலமான கதை தெரியும் சகதேவன்கிட்ட வந்து கிருஷ்ணன் சொல்லிக்கிட்டான் நான் அஸ்தினாபுரத்துக்கு போகிறேன் உங்கள் அண்ணன் யுதிஷ்டிரன் வந்து தூது போகச் சொன்னான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை வேண்டாம் எங்களுக்கு எங்கள் பகுதியை கொடுக்காட்டியும் அஞ்சு பிரதேசமாவது அஞ்சு ஊராவுது அஞ்சு வீடாவது கொடுக்க சொல்லி நாங்கள் பாட்டுக்கு காட்டில் வாழ்ந்தோம் வாழ்ந்தோங்கிற ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கிறோன்னு சொல்லி கேட்குறான் மகாபாரத யுத்தத்தை நிறுத்துறதுக்காக நான் போறேன் அப்படின்னு கிருஷ்ண சொன்னான் அப்ப சகதேவன் இருக்கிறான் அவன் பலவீனமானவன் அதாவது இவன் பீம நடுவு பலசாலி இல்லை அவன் ஞானபலம் உள்ளவன் உடல் பலம் அவனுக்கு அடுத்தபடி தான் சொல்ல முடியும் அவன் சொன்னான இந்த மகாபாரத யுத்தத்தை நீ நிறுத்துறதுக்கு போறியா இல்லை இதை ஆரம்பிக்கிறதுக்கு போறியா சொல்லு அப்படின்னா ஏன்டா அப்படி கேட்குற உங்க அண்ணன் ஒன்று சொன்னா நான் வேற ஒன்று செய்வேனாடா அவன்தானா இப்போ மாஸ்டர் நான் வந்து மெசஞ்சர் தான்டா போய் மகாபாரத போற நிறுத்தி ஆளுக்கு அஞ்சு ஊர் வாங்கிட்டுவான்னு சொன்னா நான் அஞ்சு ஊரோட திரும்ப போறேன் அப்படின்னு அப்போ சகதேவன் சொன்னா இந்த மகாபாரத யுத்தத்தை நிறுத்துறதுக்கு இது இல்லை வழி வேற வழி பீமனுடைய கதையை சுக்குனூரா உடைச்சி போடணும் திரௌபதியுடைய கூந்தலை ஒட்டை அறுத்து மொட்டையாக்கி விட்டணும் கர்ணனை ராஜாவாக்கிறனும் அர்ஜுனனுடைய வில்ல ஒடிச்சு போட்டுடணும் எல்லாத்துக்கும் மேலே நீ தூது போகாமல் இருக்கணும் நீ தூது போனால் நிச்சயமாக பாரத யுத்தம் ஆரம்பிக்கணும் அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா உன்னை கட்டினா சரியாயிடும் நீ தூது போகாமல் இங்கேயே இருக்கும்படி கட்டிட்டம்னா நீ நிச்சயமா தூது போக மாட்டேன் மகாபாரத யுக்தம் நடக்காது உன்னை விட்டோம் வேற ஆளே வேண்டியதில் யுத்தம் ஆரம்பிக்கிறது நீ தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு அப்போ வந்து உங்க அண்ணனுடைய மனப்பான்மை உனக்கு இருக்குமான நான் தூது போகாதபடி நீ தான் கட்டி போடேன் கேட்டால் பழிய ஓந்தலையில் போட்டுடுறேன் யுதிஷீரன் கிட்டே இந்த மாதிரி சகதேவன் சொன்னா நான் போனாதான் இதுதான் ஆரம்பிக்குமா அதனால அவன் என்ன கட்டி போட்டானப்பா நான் போக முடியல சாரி உனக்கு கோபம் இருந்தால் அவன்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னா சாரி கட்டட்டுமா அப்படின்னா ஓ எஸ் கட்டு அப்படின்னு சொல்லி பலவிதமான வடிவங்கள் எடுத்தான் இப்போ பகவத்கீதை சொல்லும் போது அர்ஜுனனுக்கு ஒரே ஒரு வடிவம் காட்டினான் விஸ்வரூபம் அந்த விஸ்வரூபத்துக்குள்ளே பல வடிவங்களை காட்டினான் இப்போ சகதேவனுக்கு எப்படி காட்டினா பல விதமான வடிவங்கள் ஒரு நரசிங்கம் போல ஒரு புலி போல ஒரு பேய் மாதிரி பூதம் மாதிரி இவன் கண்ணுக்கு எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணனுடைய பல்வேறு வடிவங்கள் ஒவ்வொரு வடிவமும் எவ்வளவு பெருசு இந்த ஊர் பெருசு இருக்கு கற்றா பாப்பான் அப்படின்னா அப்போ சகதேவன் வந்து என்ன பண்ணினா ஒரு மந்திரத்தை சகதேவன் கேட்ட உடனே அவன் கட்டுப்பட்டான்னு சொல்லி இருக்கு படிச்சு காட்டினா பிரயோஜனப்படும் நினைக்கிறேன் சகதேவன் அப்ப இயற்றிய மந்திரம் என்னன்னா ரொம்ப சுருக்கமான சிம்பிள் மந்திரம் ஓம் நமோ விஸ்வரூபாய அதாவது இந்த உலகின் வடிவாய் இருக்கிறவனே உனக்கு வணக்கம் விஸ்வசித்தியம் தகேதவே அதாவது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து உயிரிழக்கங்களுக்கும் காரணமாய் இருக்கிறவனே விஸ்வேஸ்வராய விஸ்வாய இந்த விஸ்வத்துக்கு தலைவனாயிருக்கிறவனே விஸ்வமாய் இருக்கிறவனே கோவிந்தாய நமோ நமக நமோ விஜயான ரூபாய கிருஷ்ணாய கோபிநாத்தாய கோவிந்தாய நமோ நமக அப்படின்னா இதை சொன்ன உடனே அங்க பல்வேறு நூற்றுக்கணக்கான வடிவங்களும் ஒன்றோடு ஒன்று லயமாகி அப்படியே சுருங்கி கடைசியில வந்து இந்த ஒரு வடிவமாகி அவனும் இவனுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து கட்டுப்பட்டான் அப்போ எதிரே இருந்த கிருஷ்ணனையும் காணான் எங்க போனான்னு தெரியல அப்போ சகதேவனுடைய நெஞ்சுக்குளியில் சத்தம் வருதான் என்னடான்னா யசோதை உரல்ல கட்டினா இந்த கோபிகா ஸ்திரீகள் கட்டு தெரியல கட்டினாங்க நீ என்னடானா பக்தியில உனக்குள்ள கட்டி போட்ட நான் அரசும்டா ரிலீஸ் பண்ணிவிட அப்படின்னா அப்போ சகதேவன் சொன்னேன் ஒன்று நான் ரிலீஸ் பண்ணி விடுறதா இருந்தா எனக்கு பணயமாக ஒன்று கொடுக்கணும்னா என்னன்னா வரம் கொடுக்கணும் என்ன வரோம் அப்படின்னு இந்த மகாபாரத யுத்தம் நடக்கப்போகுது எனக்கு அது நல்லா தெரியும் நீ கொல்ல போற யார கௌரவர்களை மட்டுமா எங்களையும் சேர்த்து கொல்ல போறேன் ஏன்னா நாங்கள் ஆடு நாட்டில் இன்னொன்று உங்களுக்கு தெரியமில்ல எங்களை பற்றி நீ மனசில் என்ன நினச்சிருக்கேன்னு புரியும் அதனால இந்த குந்தி இந்த பாண்டு ஐவர் நாங்கள் அஞ்சு பேர் மட்டுமாவது பிழைக்கணும் சரி வரம் கொடுத்தேன் என்ன அவுத்து விட அப்படின்னா உடனே வந்து உன் இஷ்டப்படி போடனே கண்ணன் வடிவெடுத்து புறப்பட்டான் புறப்படும் போதே அவன் மடப்பய கர்ணனும் இவங்கள ஒருத்தந்தான அவனும் தப்பிக்கணும்னு கேக்கிறதுக்கு புத்தி வந்துச்சா அத விடு இந்த பாண்டவர்களுக்கு அஞ்சு பேருக்கு அஞ்சு மகன்கள் இருக்கிறவன்கள் உப பாண்டவர்கள் தப்பிக்கணும்னு கேட்கறதுக்கு புத்தி வந்துச்சா அவன் அறிவு அவளதான் போ அப்படின்ட்டு மூணு மூணுட்டே அவங்க வந்து பரவிட்டானா என்ன கிருஷ்ணா என்னமோ முன்னு முன்னுக்குறியே அதெல்லாம் ஒண்ணு இல்லை எங்க போனாலும் வரமா கேட்கிறார்களே நான் என்ன பண்றது அப்படின்ட்டுதான் போற வேற ஆரம்பிச்சு போயிட்டானா அப்புறம் என்ன மகாபாரத யுத்தம் முடிவிலே கர்ணன் அழிந்தான் உப அழிந்தார்கள் அப்போ இந்த சகதேவன் கேட்டானா கிருஷ்ணா அன்னைக்கு காட்டில உனக்கு கட்டி போட்ட போது எனக்கு வரம் கொடுத்தியே எங்களை காப்பாத்துறதாக கர்ணனும் எங்கள ஒருத்தம் தானே எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாரிசு இல்லையா அவங்களை அழிச்சிட்டியே அப்படின்னும் போது நல்லா யோசனை பண்ணிப்பாரு அன்னைக்கு நீ என்ன கேட்ட எங்க அஞ்சு பேரை காப்பாத்தனா போதும்னு கேட்டேன் ஆறுன்னு சொன்ன ஞாபகம் எனக்கு ஒன்னு இல்லையே அப்படி சொல்லியிருந்தா கர்ணனை காப்பாத்திருப்பேன் இல்ல எங்கள் பிள்ளைகளை காப்பாத்தணுங்கிற பத்தி உனக்கு வரலையே அதனால விட்டுட்டேன் அப்படின்னு அப்போ அவன் கேட்டான் சரி இப்போ நாங்க ஒன்னு கேட்டா கேட்டதை மட்டும்தான் கொடுப்பியா இப்போ ஒரு மகன் வந்து வீட்டுக்கு வந்து அம்மா சோறு போடுன்றான் உடனே அவள் தட்டில் சோத்த மட்டும் கூட்டிகிட்டு போய் உட்காந்துட்டா குமதம் படிக்கிறதுக்கு என்னம்மா சோத்த போட்டு உக்கா நீ சோறு போடுந்தானு கேட்ட சாம்பார் ஊதுன்னு சொன்னியா அப்பளம் வையின்னு சொன்னியா இல்லை தொடுக்க வையின்னு சொன்னியா சொன்னதுதான் நாங்கள் செய்ய முடியும்னு எந்த தாயாவது சொல்லுவாள் கேட்கறது சோறாய் இருந்தாலும் கொடுக்கறது அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் ஒரு சாதாரண மானிட தாயே செய்வாளே அப்படி இருக்கிற போது நாங்கள் உன்னை தாயாய் தந்தையாய் குருவாய் சகலமுமாய் நினைத்திருக்க ஏதோ என் வார்த்தையில தப்பாகி போச்சுங்கிற மாதிரி என் மேலே படியை போட்டு இதனால தான் கர்ணன் சேர்த்தான் இதனால தான் உப பாண்டவர்கள் சேர்த்தாங்கன்னு அப்போ உன்னுடைய பக்த வாசலையுமே ரிமார்க் ஆகி குறைபாடு அப்படின்னா அப்போ அதுக்கு சொன்ன நீ சொன்ன மாதிரி என்னை அன்னையாயே அத்தனாய் நினைச்சி கேட்டிருந்தீங்கன்னா அது வேற நீ என்ன பண்ண என்னை கட்டி போட்டு உனக்கு ரிலீஸ் வேணும்னா அதுக்கு பெயில் இது தான் அப்படின்ன அப்போ பெயில் அமௌண்ட்டாக வாங்கிக்கிட்டு என்னை அவுத்து விட்டேன் அப்ப எங்கையாவது வந்து இதுக்கு அதுன்னு வியாபாரம் நடக்கிற இடத்துல இப்படி எல்லாம் கொடுக்கறதுண்டா அதனால நீ கராருன்னா நானும் கடார் இங்கே இன்று ரொக்கம் நாளை கடன் கண்டிப்பாக பேரம் இல்லை கராறு விலை ஒரே விலையின்னு எழுதி போட்டுக்கிற இடத்துல நம்ம எப்படி போய் நம்ம கச்சகமான விஷயங்களை பேச முடியும் அப்படின்னா சகதேவன் வாயை பத்திட்டான் எதுக்கு சொல்ல வர கண்ணனுடைய அருள் ஒளியை இவன் சகதேவன் பெற்றபோது அதுக்கு உரிய மரியாதையோடு பரிபூர்ண மரியாதையோடு பெறவில்லை அவனிடமே போய் பேரம் பேசினான் அதன் விளைவு என்ன ஆச்சு பாண்டவர்களுக்கு வம்சம் இல்லாம போச்சு அதன் விளைவாக இந்த கர்ணனும் உயிரோடு இருந்திருந்தானா துரியோதனாதிரியெல்லாம் செத்த பிறகு அவனும் இவர்களோட சேர்ந்து வாழ்ந்தால் இவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் அந்த மகிழ்ச்சிக்கும் வாய்ப்பு இல்லை அதனால இங்க சொல்ற இந்த சூரியனுடைய கதிர்களை நாராயணனுடைய அருட்கதிர்களாக நினைப்பவருக்கு அப்படியே அப்படி இல்லாம வேற விதமாக நினைப்பவர்களுக்கு அது வேற விதமாக தான் பழிக்குங்கிறத அப்படி கராம்சோகோ மையூக்காக என்று சுட்டி காட்டுகிறார் அடுத்த கச்சித கச்சித அப்படின்னு சொன்ன பொருந்தியம் ரத்தின கச்சிதமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான் என்ன பொருந்திய என்றால் இந்த சூரியடைய செ ஒளியானது எல போதான் தம் அதாவது வைகரை பொழுது காலை பொழுது பிரபாதம் சுபோதயம் சுப்பிரபாதம் அந்த நேரத்துல இந்த ஒளி பொருந்தி இருக்கிறது அப்படி பொருந்தி இருக்கிறதுனால இந்த நாள் வந்து நல்லபடியாக நடக்கும் அதாவது ஆரம்பத்துல நாள் தொடங்குகிற போது நல்லபடியா தொடங்கினா பின்னால நாள் நல்லபடியா போகும் அதான் வந்து குழந்தை கருவற்றிருக்கிற காலத்திலேயே தாய்தகப்பன் ஒழுங்கா இருந்தால் பிறக்கிற பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக இருந்து நல்லபடியாக வளர்ந்து திரும்பும் பிள்ளைகளை வந்து கா ஏனோ தானோன்னு பெற்றுப்பட்டு ஏனோ தானோன்னு வளர்த்துட்டு கடைசி காலத்தில் பிள்ளைகள் சரியில்லை பிள்ளைகள் சரியில்லைன்னு சொன்னால் சரியில்லை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லுவேன் உங்கள் பிள்ளைகள் நல்லவர்களாக இருந்தால் உங்கள் சொத்து அவர்களுக்கு தேவையில்லை ஏன்னா அவங்களே கிடைக்காத நம்ம சம்பாதிச்சுக்குவாங்க உங்கள் பிள்ளைகள் கெட்டவர்களாக இருந்தால் உங்கள் சொத்து அவர்களை பாழாக்கப் போகிறது நீங்க சேர்த்து வச்சுட்டு போவீங்க அவ்வளவு குடிச்சு அநியாயமா வீணாகி போவான் அதனால நீங்கள் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டியது சொத்து அல்ல அவர்களுக்கு வேண்டிய அருட்செலும் கடவுளுடைய அருள் நாம் பண்ணியிருக்கிற புண்ணியங்களுக்கு என் பிள்ளைகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற திருப்தியோடு நீங்க சாகனம் அந்த மாதிரி வாழ்க்கை வாழுங்க அதை விட்டுட்டு எப்படியாவது தப்பு பண்ணி அடாபடி பண்ணியாவது பணத்தை சேர்த்து என் பிள்ளைக்கு வச்சுட்டு போறேன் சொன்னீங்கன்னா அது இப்படித்தான் முடியும் என்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரொம்ப அருமையான ஒரு வாசகத்தை சொன்னார் சேர்த்து வைத்த பொன்னியன் தான் சந்ததியை காக்கும்படியு ஒரு சினிமா கவிஞர் ஏறக்குறைய முடிந்துவிட்ட மாதிரி என்று சொல்றார் காட்சி தினமுகா ஸ்டே என்றால் உங்களுக்கு மயுகா கதிர்கள் சுகம் வகா வகை பல முறை சொல்லிருக்கிறேன் சுகம் என்றால் சாதாரணமா மகிழ்ச்சியை குறிக்கும் இன்பத்தை குறிக்கும் இங்கே நலன்களை சொல்லலாம் எல்லா விதமான நலன்களையும் இவரு சுகங்கிற வார்த்தைகளை சொல்ற இப்ப வந்து வயசான பெரியவங்க சாஸ்திரங்கள் படிக்காதவங்களா இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க சௌக்கியமா இருப்பா அப்படிம்பாங்க நல்லா இருப்போ அப்படிம்பாங்க நல்லா இது அப்படிங்கிற ஒரு வார்த்தையில எவ்வளவோ விஷயம் அடக்கம் கொஞ்சம் படித்தவங்க கிட்டே போய் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப நீளமாக ஆசீர்வாதம் பண்ணுங்க பதினாறு பேரும் பெற்று சகல கலைகளும் கற்று தீர்க ஆயுளோடு திடகாத்திரமாக நோயின்றி எதிரியின்றி வம்பு வழக்கு இல்லாமல் பிள்ளை குட்டிகளோட மூணு தலைமுறை நாலு தலைமுறை பார்க்கும்படியாக சௌக்கியமாக இருந்து அடுத்த ஜென்மம் நல்ல ஜென்மம் அடைஞ்சு நற்கதி அடைவாயாக அப்படிமா அவங்க ஆசீர்வாதம் சொல்லி முடிகிறதுக்கு நம்ம கொட்டாய் வந்துடும் ஆனா இதை வந்து ஒரு வயசான மனுஷன் படிக்காத மனுஷன் நல்லா இருப்பா போப்பா அப்படின்னு சொன்னா இது பூரா அதுல அடக்கம் நல்லா இருந்தா அதுல சுருக்கமா அடக்கம் அது மாதிரி இங்க வந்து சுகம் அப்படின்னு சொன்னா சௌக்கியமா இருக்கட்டும் மங்களமான ஒரு தொடக்கமாக உங்களுக்கு நாள் இருக்கட்டும் இப்போ கிரக போறீங்க கிரகப்பிரவேசம் போறபோது பல பேர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடுறாங்க வாடகை வீட்டுக்காரங்க செய்யாட்டியும் சொந்த வீட்டுக்காரங்களாவது இதை செய்யணும் கிரக பிரவேசம் அன்னைக்கு போகணும்னு சொல்லி நாதசுரம் மத்தளம் அதோடு சுமங்கலிகள் போகணும் குறிப்பா அந்த வீட்டுடைய கிரகலட்சுமி ஐந்து சுமங்கலிகள் அரிசி பருப்பு சர்க்கரை உப்பு இந்த நாலு ஜாமான் தெய்வத்தினுடைய படங்கள் குறிப்பா மகாலட்சுமியுடைய படங்கள் அங்கே போயிடணும் அப்படி போகும்பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஆரம்பம் நல்ல ஆரம்பமாக இப்ப என்ன பண்றாங்க இந்த நாமகிரிப்பட்ட கிருஷ்ணனுடைய நாதசுரத்தை டேப் பண்ணி வச்சிருக்கிறாங்க நாளைக்கு நாதசஸ்வரம் ஏற்பாடு பண்ணணும் ஏற்பாடு நேரத்தை பண்ணிட்டேங்க என்ன எனக்கு தான் பயில இருக்குது அவங்க டேப்பை போட்டு விடுறாங்க அதுவும் நாதஸ்வர ஒலி தான் ஆனா நீங்க நினைச்சு பார்க்கணும் ஒரு நாதஸ்வர வித்வானை நம்ம ஆதரிச்சோம்னா இந்த நாதஸ்வரம் தொடர்ந்து நீடிக்கும் நாம எல்லாருமே இப்படி டேப் ரெட் இருக்கு போனோம்னா இந்த நாதஸ்வர வித்வான் எவனுமே வந்து தன்னுடைய பிள்ளைய இந்த நாதஸ்வரம் படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டான் இன்னமும் பெருசா திருவயாரில் வந்து திருவாரூர் திருவையாருல காலேஜ் நாதசுவரத்துக்கு ஒரு காலேஜ் ஆரம்பிச்சு பென்ஷன் எல்லாம் கொடுத்து ஏகப்பட்ட வித்வான்கள் வந்து விட்டார்கள் ஆனால் அந்த வித்வான்களை கேட்டால் அவங்க தெரியுமா சொல்றாங்க நாங்க ஏன்னா கர்நாடக சங்கீதம் படித்தோமோ நாங்க எங்க போனாலும் அவங்க வந்து சினிமா பாட்டை தான் பாட சொல்றாங்க மன்மதராசா முதல் நாதஸ்வரத்தில் போட சொல்றாங்க நாங்கள் அதை தான் பிராக்டிஸ் பண்ண வேண்டி அப்படி இருக்கிற போது நாங்க நாதஸ்வரம் படிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை மெயின் ரோட்ல ஒரு நாதஸ்வர வித்வான் வந்து பார்பர் ஷாப் வச்சுட்டு முடிவெடிக்கிட்டு உக்காந்துருக்காரு உள்ள போனீங்கன்னா ஒரே படமா இருக்கு என்னன்னா அவர் நாதஸ்வர காலேஜில் படிச்சது டிகிரி வாங்கினது பட்டம் வாங்கினது சில கச்சேரிகள்ல வாங்கின போது எடுத்தது எல்லாம் கன்றாய் வைத்தறிச்சலா இருக்கு காரணம் என்னன்னா ஒன்னும் நாதஸ்வரம் பிடிக்க மாட்டேங்குது பேண்ட் வாத்திய அமைச்சர் நாதஸ்வரத்தை விரும்புறவங்க டேப்பர் கார்டை தட்டி விட்டுறாங்க அப்ப நாங்க முடிவிட்ட வேண்டியதான் அந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னா ஒரு நாதஸ்வர ஆதரிச்ச ஒரு புண்ணியம் உங்களுக்கு எவ்வளவு கட்டுறப்ப ஒரு நாளைக்கு நீங்க வாசிக்க சொல்ல போறீங்க ஒன் வாசிக்க சொல்ல சில கலைகளை அந்த காலத்துல ராஜாக்கள் ஆதரித்தார்கள் இப்ப ராஜாக்கள் இல்ல நாம தான் ஆதரிக்கணும் அதனால நாதபுரமத்துக்கு நாம செய்த ஒரு கைங்கரியமா இருக்கணும் அப்போ ஒரு கிரக பிரவேசத்துக்கு மங்களவாத்தியம் போல இந்த தினத்தின் தொடக்கத்துக்கு மங்களமாக இந்த ஒளி உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்றார் இது வந்து நாள் முழுக்க உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அது மட்டுமில்ல அன்னைக்கு நடக்க போற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நமக்கு முன்பே காட்டிவிடும் கர்நாடகாவில பசவேஸ்வரர் ஒருத்தர் இருந்தார் அவர் நந்தியினுடைய அருளாலே பிறந்தவர் பசுங்கிற வார்த்தை தான் அங்க பசு மாறி பசவேஸ்வரர்னா நந்தியக்குரி நந்தியினர்களால் பிறந்த பெறாதல இவருக்கு பசவேஸ்வரர் பேர் வச்சாங்க அவர் வந்து தெய்வ அருள் பெற்றவர் கல்யாணி தேசத்து ராஜாவுடைய தர்பாரில் ஒரு பிரச்சனை அறிவிக்கப்பட்டது என்னன்னா ராஜாவுக்கு ஒரு செப்பு ஏடு கிடைத்திருக்கிறது அவருடைய நூலகத்திலிருந்து அந்த செப்பேட்டிலே எழுதப்பட்டிருப்பது என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை அந்த ராஜாவுடைய ஆஸ்தான வித்வான்களுக்கும் அது புரியவில்லை இதை யாராவது படித்து சொன்னால் தக்க சன்மானம் அளிக்கப்படும் தருமிக்கு பொருட்களில் தண்டோரா போட்ட மாதிரி தண்டோரா போட்டாங்க இந்த தண்டோரவை கேட்டுட்டு பசவேஸ்வரர் போனார் அந்த செப்பேட்ட குடும்பம் கேட்டார் அதை வாங்கி படிச்சுட்டு என்ன சொன்னார் ராஜா உங்க சிம்மாசனத்துக்கு நேர கீழே ஒரு பெரும் புதையல் இருக்கு அப்படி இதுல எழுதப்பட்டிருக்க அப்படின்னாரு அதை பார்த்தா அந்த லிபி யாருக்குமே புரியல நீ எப்படி சொல்ற அப்படின்னா அதெல்லாம் கேட்காதீங்க நீங்க தோண்டி பார்த்து புதையல் இல்லைன்னு சொன்னா என்ன சிறைச்சேதம் பண்ணிடுங்க அப்படின்னா இவ்வளவு தைரியமா சொல்லலேன்னு தோண்டி பார்த்தா ஒரு பெரும் புதையல் பெரும் புதையல்ல பெரிய அண்டா நிறைய சாதாரண தங்கம் இல்லை அவ்வளவு வைரம் வைரூரியம் நவரத்து புதைச்சிருக்கு இதை யாரோ இந்த ராஜாவுடைய முத்தாத்தா புதைச்சதும் இல்லாம அதை செப்பேட்டில் கோடிஃபிகேஷனாக எழுதி அதை வாசகசாலையில் வேற வச்சிட்டு போயிட்டார் அது இந்த ராஜாவுக்கு கிடைக்க வேண்டிய நேரம் கிடைச்சது உடனே வந்து அவர் பிரதம அமைச்சராக நியமித்தார்கள் அதுக்கப்புறம் வந்து அவர் மிகப்பெரிய சாதனைகள் செய்தார் லிங்காயத்தின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு மதம் அது இவர் ஏற்படுத்தினது தான் அவர் வந்து வைஷ்ணவத்தில் ராமானுஜர் எப்படி வந்து சகல ஜாதியினருக்கும் மோட்சம் உண்டு என்று கதவை திறந்து விட்டாரோ அதுபோல சகல ஜாதியினருக்கும் நர்கதி உண்டு என்று கதவை பசவேஸ்வரர் இவர் இப்படி படினதுனால தான் இந்த ஜாதி வர்ண கலப்பினாலே மழை வரலன்னு ஜனங்கள் கோபிச்சபோது ஐந்து தினங்கள் உபவாசம் இருந்து மழை வரவிச்சு எதுக்கு சொல்ல வர அவர் பிரதம அமைச்சராக வந்ததே ஒரு அதிர்ச்சியான ஆச்சரியமான மங்களமான ஒரு பெரு அமைச்சரான அமைச்சராக இருந்தவரை அவர் வந்து எல்லா பிரச்சனைகளையும் எ சமைக்க ராஜாவுக்கு அவர் மேல நம்பிக்கை ஏற்பட்டது அதனால நாள் மங்களமாக தொடங்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும் அதுக்கு சூரியன் உதிக்கும் முன்னால நீங்கள் விழிக்க வேண்டும் அப்பதான் அருணோதயத்தை பார்க்க முடியும் அப்பதானே சூரிய உதயத்தை பார்க்க முடியும் இல்லாடி மத்தியானம் பன்னெண்டு மணி வயல தானே பார்ப்பீங்க எந்திரிக்கிற அடிக்கும் வயலு அதனால இந்த சூரிய சதகத்தினால ஒரு நன்மை ஏற்படுபோது குறைஞ்ச பிச்சம் இனிமே கொஞ்சம் எந்திரிப்பாங்க ஒரு முறை படிச்சேன் ஏ அருணசிய அருணத்துவம் ஷைலானாம் சேக்கரத்துவம் ஸ்ரீதிகரி சிகாஸ்தத்மதே ஏ திசந்து பிரேங்கந்தஹா கே கராம்சோகோ கச்சித தினமுகா ஸ்தே மயூகாஹா சுகம் வஹா இன்றைய உபயதாரர்களான அவர்களுக்கும் திருமதி லட்சுமி அவர்களுக்கும் மற்றும் உபயதாரர் பிரப்பினர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த புதன்கிழமை இந்த சூரிய சதகத்துக்காக செட்டி கோவிலில் சந்திப்போம் இந்த புஸ்தகம் ஒரு பத்து நாளில் கிடைக்கும்னு சொல்லி டி கேபி சொல்கிறேன் மற்ற உபன்யாசங்கள் வருகிற அஞ்சாம் தேதி வரை இங்கே நடைபெறும் ஜெயஸ்ரீமன்னாராய்